வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகளுடைய பொன் குடம் இது தமிழகத்தில் உள்ள பழமொழியாகும் ஆனால் இது நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடியதுதான் ஏனென்றால் ஒரு செயலை நாம் செய்தால் அதை சரி என நிரூபிக்க முயற்சிப்போம் அதே செயலை மற்றவர்கள் செய்தால் ப்படியாவது அதில் தவறு கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இத்தகைய மனப்பான்மையை நாம் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் செய்தால் என்பதை முதலில் ஆய்வு செய்துவிட்டு குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் ஒரு முறை இந்தியாவின் மிக முக்கிய தொழிலதிபர்களுள் ஒருவர் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் ஜெர்மன் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார் அங்கே தம்முடைய நண்பர்களோடு ஒரு இரவு உணவு விடுதிக்கு செல்கிறார் பல உணவுகளை சொல்லி தயார் செய்ய வாங்கி உண்கிறார்கள் அதில் சரி பாதிக்கு மேல் மீதியாகிவிடுகிறது ஆனாலும் கூட தங்களுடைய கட்டணம் செலுத்த திரு ரத்தன் டாட்டா அவர்கள் செல்கிறார் அப்பொழுது இவர்கள் கேட்ட உணவிற்கு மேல் மூன்று மடங்கு கட்டணம் கேட்கிறார்கள் அதற்கு திரு ரத்தன் டாட்டா அவர்கள் விளக்கம் கேட்கிறார் அப்பொழுது அந்த விடுதி மேலாளர் சொன்ன பதில் நீங்கள் உண்டதை விட வீணாக்கியது அதிகம் எங்களுடைய நாட்டில் வீணாக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்கிறார் சிறிதி கூட தயக்கமில்லாமல் தான் ஒரு மிக முக்கிய தொழிலதிபர் என்று கூட அவரிடம் சொல்லாமல் அவர் கேட்ட தொகையை செலுத்திவிட்டு பிறகு அவர் செய்ததுதான் மிகவும் ஆச்சரியம் தான் இவ்வாறு ஒரு தவறை செய்துவிட்டேன் இதுபோல வேறு யாரும் செய்யாதீர்கள் என்று எல்லோருக்கும் வலியுறுத்தினார் இத்தகைய மனப்பான்மை நமக்கும் வேண்டும் பிறர் செய்தாலும் கூட அது நாம் செய்ததாக கருத வேண்டும் அதே பிறர் செய்வது சரியா தவறா என்பதை நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும் அதை ஒருவேளை நாம் செய்திருந்தால் அந்த குற்றம் சரியா தவறா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக நாம் தான் இந்த உலகில் மிகப்பெரிய நபராக இருப்போம் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் பிறருடைய குற்றத்தை குற்றத்தை என்னார் என்று அவ்வாறு பார்ப்பவர்கள் இருந்தால் இந்த மண்ணுலகத்தில் வேறெதுவும் மிகச்சிறந்தது உண்டோ என்று கேட்கிறார் வள்ளுவர் ஆகையால் அத்தகைய எண்ணத்தோடு பிறர் செய்யும் தவறுகளை கூட மன்னித்து ஒருவேளை அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போமோ என்று எண்ணி பார்க்க முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அதிகாரம் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கீர்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு மீண்டும் குரல் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கீர்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு இந்த நாள் இனிய நாளாக மேட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி